அனைவருக்கும் வணக்கம் நற்றி நையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளே சிமானுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தமிழ் சிறப்பு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர் அந்த கல்லூரியின் பேராசிரியர் பருதிமார் கலைஞர் அவர் அவரிடம் குற்றியலுபுரத்திற்கு எடுத்துக்காட்டச் சொல்லுங்கள் என்று கேட்டார் நேர்காணலுக்கு வந்தவர் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர் தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று அந்த நேர்காணல் குழுவில் இருந்தவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது பரிதிமார் கலைஞர் கூறினார் அத்து என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனக்கு என்பது பன் குற்றியலுகரம் தெரியாது என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார் பரிதிமார் கலைஞர் இந்நிகழ்வில் பரிதிமார் கலைஞரையே வேக்க வைத்தவர் மறைமலை அடிகள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பான செம்மொழி தமிழ்மொழி சொல்லுக்கு இருக்கின்ற சிறப்பு தன்மை அதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கிறது நாமும் அன்னை தமிழ் அழகிய தமிழ் இந்த தமிழின் மீது நாட்டம் கொள்வோம் தமிழை நம் வாழ்வில் எப்பொழுதும் பயன்படுத்துவோம் நன்றி